வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் எழுதிய எஸ் சிந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காள ராணுவத்தைச் சேர்ந்த மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டதற்காக தூக்கிலிடப்பட்டார் முதலாவது எக்ஸ்போ கண்காட்சி நகரில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அல் நோயினால் பாதிக்கப்பட்ட முதலாவது நபர் மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டச்சு இயற்பியலாளர் ஹெய் கமர்லிங் ஆன்ஸ் மீள்கடத்தும் திறனை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பஞ்சாபில் நுழையக்கூடாது என்ற தடையை மீறியதால் மகாத்மா காந்தி அவர்கள் டெல்லி செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டு பம்பாய்க்கு அழைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல்லி நடுவனு கட்டிடத்தில் பகத்சிங் மற்றும் பதுகேஸ்வர் தத் ஆகியோர் துண்டு பிரசுரங்களையும் குண்டுகளையும் வீசி தாமாகவே சரணடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் வியாகத் நேரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எகிப்தில் சூயஸ் கால்வாய் மீண்டும் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் டச்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட ஜெர்மன் பிரதேசங்களை இருநூற்றி எண்பது மில்லியன் மார்க்குகளுக்கு கொள்வனவு செய்வதற்கான உடன்படிக்கையில் நெதர்லாந்தும் மேற்கு ஜெர்மனியும் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பாரசீக வளைகுடாவில் டாரா என்ற கப்பலில் பெரும் குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததில் இருநூற்றி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேல் விமானங்கள் எகிப்திய பள்ளிக்கூடம் ஒன்றில் குண்டுகளை வீசியதில் நாற்பத்தி ஆறு கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போபால் விசவாயு கசிவு பேரழிவு நிகழ்ந்தது போபாலில் நச்சுவாயு கசிவினால் இரண்டாயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்ட இந்தியா யூனியன் கார்பரேட் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டேவிட் ரிட்டன் ஹவுஸ் அமெரிக்க வானியலாளர் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அபலா போஸ் மேற்குவங்க சமூக சேவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எஸ் ராமநாதன் தமிழக கர்நாடக இசை வாய்ப்பாட்டு மற்றும் வீணை இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கோஃபி அனான் கானா நாட்டு பொறியியலாளர் ஐக்கிய நாடுகள் சபையின் ஏழாவது பொதுச் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜான் மெடென் ஆங்கிலேய இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோவா லோகநாதன் இந்திய அமெரிக்க பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்லு அர்ஜுன் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நித்யா மேனன் தென்னிந்திய திரைப்பட நடிகை மற்றும் பின்னணி பாடகி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆண்டு ஜார்ஜ் வான் பியூயர்பர்க் ஜெர்மன் வானியலாளர் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மணிக்கவும் ஆயிரத்தி ஆண்டு மங்கள் பாண்டே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் படை வீரர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பங்கிம் சந்திர சேட்டர்ஜி இந்திய ஊடகவியலாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காரைக்குறிச்சி அருணாச்சலம் தமிழக நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாப்லோ பிகாசோ ஸ்பெயின் நாட்டு ஓவியர் சிற்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீலகண்ட ஸ்ரீராம் பிரம்மஞான சபை தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ ராஜா தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு டேனியல் போவே நோபல் பரிசு பெற்ற சுவிட்சர்லாந்து இத்தாலிய மருந்தியலாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சரண் ராணி பாக்லிவால் இந்துஸ்தானி இசை சரோத் இசை கலைஞர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்கரெட் தார்ச்சர் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெயகாந்தன் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாகூர் இ எம் ஹனீபா தமிழக பாடகர் இந்நாளின் சிறப்புகள் ஜப்பானில் புத்தர் பிறந்த நாளாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது மற்றும் பன்னாட்டு ரோமானியர்கள் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை